அவர்கள் கோடுகள் போடப்பட்ட ஒரு மேலாடை அணிந்து நபி சலாஹு அலி வசல்லம் அவர்கள் தொழுதார்கள் இதன் கோடுகள் என் திருப்பி விட்டன இதை அபூ ஜஹமிடம் கொடுத்துவிட்டு மற்றொரு ஆடையை கொண்டு வாருங்கள் என்று கூறினார்கள்